வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஜூன் 10 இரண்டாயிரத்தி பத்தொன்பது வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் சே பிரியன் இரட்டை தலைமைக்கு எதிர்ப்பு கிளம்பியிருப்பதால் கட்சியில் குழப்பம் நீடிக்கிறது பனிரெண்டாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எம்பி எம்எல்ஏ க்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் இருபத்தி மூன்று கிலோ தங்கம் பிடிப்பட்டது நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் உடந்தையாக இருந்த சுங்க அதிகாரியும் கைது செய்யப்பட்டார் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டும் அதிமுக நிர்வாகம் பற்றி புதுவெளியில் யாரும் பேச வேண்டாம் என தொண்டர்களுக்கு ஒ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் வனத்தோட்டக் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட தைலமர வளர்ப்பு திட்டத்தால் கடந்த பத்து ஆண்டுகளில் மாவட்டத்தின் இயற்கை வளம் பெருமளவில் அழிந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் புகைப்படம் எடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒட்டுநர் உரிமம் பெறலாம் என போக்குவரத்துத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் பாஜகவுக்கு புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான ஆயத்தப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள மோடி தனது முதல் வெளிநாட்டு பயணமாக மாலத்தீவு மற்றும் இலங்கை நாடுகளில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாா் டெல்லியில் எம்பிக்களுக்காக முப்பத்தி ஆறு புதிய குடியிருப்புகள் தயார் நிலையில் உள்ளன எட்டு ஆண்டுகளில் 8 தலைமை நீதிபதிகளை காண இருக்கிறது உச்சநீதிமன்றம் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்காத மாநிலங்கள் மீது பிரதமர் மோடி மாற்றாந்த மனப்பான்மையுடன் செயல்படுகிறார் என்று ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டோம் என்று ஐக்கிய ஜனதாதளம் அறிவித்துள்ளது பழங்குடி மக்களை வனத்திலிருந்து வெளியேற்றும் சட்ட திருத்தங்களை கொண்டதாக அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய வனச்சுட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடு முழுவதும் உள்ள பழங்குடி ஆதிவாசி மக்களை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்குள்ள சாயப்பட்டறைகள் மூடப்பட்டு வருகின்றன இதனால் அந்த மாநில சாயப்பட்டறைகளை நம்பியுள்ள தமிழக ஜவுளி உற்பத்தி தொழில் மீண்டும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது ஆந்திர மாநிலத்திற்கு எழுபத்தி கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை அறிக்கையில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து இரண்டு வட்சும் பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக மத்திய மந்திரி முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா தொண்டர்கள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக மேற்கு வங்காள அரசிடம் அறிக்கை கேட்டுள்ளது மத்திய அரசு மராட்டியம் ஜார்க்கண்ட் ஹரியானா மாநிலங்களின் பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் சட்டசபை தேர்தலை சந்திக்க புதிய வியூகம் வகுப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு தேவாலயத்தில் குண்டுவெடிப்பில் இறந்தவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினாா் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஜின்பிங்கை மோடி சந்தித்து பேசுகிறார் ரஷ்ய ஏவுகணை குறித்து முடிவு துருக்கிக்கு அமெரிக்கா திடீர் கெடு விதித்துள்ளது லண்டன் பயணம் முடிவடைந்ததால் ஷாபாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் திரும்பினார் அமெரிக்கா தடையை மீறி கச்சா எண்ணெயை ரகசிய விற்பனை செய்ய ஈரான் திடீர் முடிவு செய்துள்ளது பிரஞ்ச் ஒப்பனை 12வது முறையாக வென்று நடால் சாதனை படைத்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான உலகக்கோப்பை லீக் போட்டியில் ஷிகர் தவான் சதம் விளாச இந்திய அணி முப்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்